ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் அன்னசூக்த பட்டனம்னு சொல்கிறோம் அந்த அன்னசூக்தம் பௌராணிகமாக சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் அந்த அன்னசூக்தம் எப்படி சொல்லணுங்கிறத முதல்ல பார்த்தோம் இந்த அன்னசூக்தம் ஒரு பெரிய சரித்திரத்தை நமக்கு சுருக்கமாக காட்டுறது அது என்ன சரித்திரம் அப்படிங்கிறத மத்ய புராணம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது இந்த பௌராணிகமான அன்னசூக்தத்தை தான் விஷ்ணு புராணம் நமக்கு ஒரு வார்த்தையில் காண்பித்தது அதை விரிவாக நமக்கு மத்ஸ்யுராணம் சொல்கிறது புராண புராணம் அப்படின்னா அதில் சில அம்சங்கள் கட்டாயம் அமைஞ்சிருக்கணும் அதில் இந்த ஸ்ராத்தம் விஷயமாக எல்லா புராணங்களும் நமக்கு காண்பிக்கிறது ஸ்ராத்தம் எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அதற்கு என்ன பலன் இந்த ஸ்ராத்தம் விஷயமாக உள்ள சரித்திரங்கள் மத்ஸ்யபுராணம் ஸ்ராத்தம் செய்ய வேண்டிய காலங்கள் அதை எப்படி பண்ணணும் இந்த ஸ்ராத்தத்தை நாம் பண்ணுறதுனால பித்தக்கள் இந்த ஹவிசை எப்படி எடுத்துக்கிறா யார் மூலமாக எடுத்துக்கிறா அப்படின்னு விரிவாக சூத்த பௌராணிகர் மகர்ஷிகளுக்கு சொல்லிண்டு அப்படி சொல்லிண்டு வர்ற பொழுது ஸ்ராத்தம் பித்திருக்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தமும் ஒரு பூஜை தான் மூணு இருக்கணும் தேவதை இருக்கணும் புஷ்பம் இருக்கணும் நமக்கு ஒரு பலன் எதிர்பார்ப்பு இருக்கணும் இது மூணும் ஸ்ராத்திலேயும் இருக்குது ஸ்ரத்தா புஷ்பம் இதம் புரோக்தம் ஃபலம் பிரம்மசமாக தேவதை யாருன்னா பித்திருக்கள் புஷ்பம் நம்முடைய ஸ்ரத்த நாம் ரொம்ப மரியாதையாக செய்யணும் அந்த ஸ்ராத்தத்தை அந்த ஸ்ரத்தாதான் புஷ்பம் ஃபலம் என்னன்னா பிரம்மசமாக மோக்ஷந்தான் ஃபலம் அப்படின்னு ஸ்ராத்தினாலே மோட்சத்தை கூட அடையலாம் அப்படின்னு சூத்த பௌராணிக்கர் சொல்லிட்டு நாம் பித்திருக்களை உத்தேசித்து ஒரு ஸ்ராத்தத்தை ஸ்ரத்தையாக பண்ணினால் எவ்வளவு பலன் வருது தெரியுமா ஸ்ராத்திலிருந்து ஆயு பிரஜாம் தனம் வித்யாம் ஸ்வர்க்கம் மோக்ம் சுகாணி ச ராஜ்யம் செய்வ பிரயட்சந்தி பிரீத்தாஃப் பிதகணான் ஒரு ஸ்ராத்தத்தை नाम ஸ்ரத்தையாக செய்துட்டோமானால் பித்திருக்கள் நமக்கு நிறையா பலன்களை அனுகிரகம் பண்ணுறால் நாம் கேட்காமலேயே பித்தக்கள் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நாம் அவர்களை குறவாக நினைக்க கூடாது அவர்களால் அனைத்தும் சாதிக்க முடியும் ஒரு ஸ்ராத்தத்தை ஸ்ரத்தையாக செய்துட்டால் நமக்கு பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணுறான்னா ஆயுகூ தீர்க்கமான ஆயுஷை நமக்கு கொடுக்குறா பு பிரஜாம் நல்ல சந்ததிகளை கொடுக்கறா தனம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறா வித்யாம் நல்ல படிப்பு குழந்தைகளுக்கு நல்ல வித்தியை கொடுக்கறா ஸ்வர்க்கம் நல்ல சுகங்களை நமக்கு கொடுக்குறா என்ன சுகம்னு நாம் வேணும்னு ஆசைப்படுறோமோ அவ்வளவையும் நமக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவர்கள் பிதற்கள் என்ன தான் செய்ய முடியாது பிதற்களுக்கு அனைத்து பலன்களையும் நமக்கு கொடுக்க முடியும் ஸ்ரூயத்தேஜ புறா மோக்ஷம் பிராப்தாக கௌஷிக சூனவஹா பஞ்சபிஹி ஜென்ம சம்பந்தைஹி கதா விஷ்ணோ பரம்பதம் இது கேட்கறதுக்கு நன்னா இருக்கு இதற்கு ஏதாவது சரித்திரம் இருக்கா அப்படின்னு கேட்கிற எல்னா இருக்கு கௌஷிகங்கிற மகர்ஷியனுடைய குழந்தைகள் நிறைய தவறுகள் பண்ணினா செய்யக்கூடாத தவறுகள்லாம் செய்தா அப்படி செய்தாலும் கூட பித்திருக்களுக்கு அவர்களிடத்துல ஒரு பிரேமை அதனால் என்ன பண்ணினா பித்திருக்கள்னா அவர்கள் செய்த அந்த பாபத்தினால அஞ்சு விதமான பிறவிகள் அவர்களுக்கு கிடச்சது பஞ்சபிகி ஜென்ம சம்பந்தைஹி அஞ்சு விதமான பிறவிகள் ஹீனப்பிறவிகளாக எடுத்தா ஹீனப்பிறவிகள்னா பசு பட்சிகளாக பிறந்தா அப்படி பிறந்தவர்களுக்கும் கூட பித்தக்கள் விஷ்ணோ பரம்பதம் பிராப்தாக பித்தர்களுடைய அனுகிரகத்தினாலே மோக்ஷத்தையே அடைஞ்சால் அந்த கௌஷிக மகர்ஷியினுடைய சந்ததிகள் மோட்சத்தையே கொடுத்தா பித்திருக்கள் பரம்பதம் பரம்பதம்னால் கிரமமுக்தின்னு இல்லை கிரமமுக்தினா நிறையா வேதாந்த சிரவணம் பண்ணி அபியாசம் பண்ணி வழியாக மோக்ஷத்தை அடையலை பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணின அடுத்த க்ஷணத்திலே ஜானியாக அப்படி அனுகிரகம் பண்ண முடியும் பிதர்களுக்கு அப்படின்னு சூத பௌராணிகர் சொன்னார் உடனே பாக்கி ரிஷிகள்லாம் கேட்டா கதம் கௌஷிக தாயாதாக பிராப்தாஸ்தே யோகமுத்தமம் பஞ்சபிர் ஜென்ம சம்பந்தை அது விஷயமாக நாங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் சொல்லணும் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அதனாலே அவருக்கு அவர்களுக்கு என்னமான பிறவைகள் கிடைச்சது அவர்கள் செய்த பாபம் அந்த கர்மா எப்படி போச்சு அவர்கள் எப்படி மோக்ஷத்தை அடைந்தார் அப்படிங்கிறத விரிவாக சொல்லணும்னு ரிஷிகள்லாம் கேட்கிறான் சூத பௌராணிகர் அந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிற கௌஷிகோ நாம குருக்ஷேத்ரே மகா ரிஷிஹி நாமதா கர்மதஸ்தா சுதான் சத்த கௌஷிக்கர்ன்னு ஒரு மகர்ஷி குருக் கஷேத்திரத்தில் வாசம் பண்ணிட்டு வந்தார் அவருக்கு ஏழு குழந்தைகள் இருந்தார் புத்திரர்கள் இருந்தால் அவர்களுக்கு பெயர் வச்சு சந்தோஷப்பட்டார் கௌஷிகர் ஆனால் அவர் என்ன மாதிரி பெயர் வச்சாரோ குழந்தைகளுக்கு அந்த பெயருக்கு தகுந்தாப்பில் குழந்தைகள் இருந்துவிட்டார் அதான் குழந்தைகளுக்கு பெயர் வச்சா கூட ரிஷிகள்லாம் ரெண்டு மூணு விதமாக சொல்லியிருக்காள் ஆபஸ்தம்பர் சொல்கிற பொழுது பிதா நாம குர்யாத் பிதா மா தேத்தி அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிற குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும் எப்படி பெயர் வைக்கணும் அப்படின்னா பிதா மா தேத்தி அப்பானே பெயர் வைக்கிறது அம்மானு பெயர் வைக்கிறது குழந்தைகளுக்கு அல்லது தகப்பனாருடைய பெயர் வைக்கிறது பொன் குழந்தையாக இருந்தால் தாயாருடைய பெயர் வைக்கிறது அப்படின்னு ரிஷிகள் காண்பிக்கிற நம் முன்னோர்களுடைய பெயரை குழந்தைகளுக்கு வைக்கிறது அப்படின்னு அந்த பெயருக்கு அர்த்தங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா வைக்கப்படாது அப்படின்னு புராணம் காட்டுறது அந்த பெயர் ரொம்ப உக்ரமாக இருக்குது அப்படின்னா அந்த பெயர் உள்ளவா சரியானபடி வாழ்க்கையை நடத்தலை அப்படின்னா அது மாதிரி பெயரை வைக்காதே அப்படின்னு புராணம் காட்டுறது ராவணன் பெயர் வைக்கப்படாது கம்சன்னு பெயர் வைக்கப்படாது பெயர் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பெயரை வச்சின்றிருந்தவன் நான் வாழலை அப்படின்னா அந்த பெயரை வைக்கப்படாது அது மாதிரி கௌஷிகர் குழந்தைகளுக்கு ஏழு பெயரை வச்சூறு பெயரை வச்சு கூப்பணும்னு வச்ச ஆனால் பெயருக்கு தகுந்தார் போல் அந்த குழந்தைகளுடைய குணம் அமைஞ்சு போச்சு இதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவன் நாமாவை குழந்தைகளுக்கு வைக்கிறதுன்னு கொண்டு வந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாளில் இருந்து தான் பகவன் நாமாவை குழந்தைகளுக்கு வைக்கிறது அப்படின்னு வழக்கத்தில் வந்ததுன்னு சரித்திரம் அப்படி கௌஷிகர் சுசுறுப்பகா குரோதனகா ஹிம்சரகா வாக்துஷ்டகா பிதிருவர்த்தி சர்க்கசிஷ்யா ஸ்ததாபவன் ஸ்வசிருபா குரோதனன் ஹிம்சா பிசுனகா கவிஹி வாக்துஷ்டகா பித்ருவர்த்தி அப்படின்னு ஏழு குழந்தைகளுக்கும் பெயர் வச்ச இந்த பெயர்கள்லாம் கொஞ்சம் அதனுடைய அர்த்தங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது அது மாதிரி பெயர் வச்ச பெயருக்கு தகுந்தார் போல் அந்த குழந்தைகளுடைய குணம் அமைஞ்சு போச்சு ரொம்ப வருத்தப்பட்ட குழந்தைகள்லாம் சொன்னத்தை கேட்க மாட்டேங்கிறாலே அவெல்லாம் நான் படிச்சி நான் முன்னோக்கு வரணுமேனு கவலப்பட்ட இந்த கவலையிலேயே அவருடைய காலவியோகம் ஆயிடுச்சு இறந்து போயிட்டார் சிறு கௌஷிக இந்த குழந்தைகள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படிக்கணுமே அப்படின்னு கர்கங்கர் மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் போய் சேர்ந்தால் இந்த ஏழு குழந்தைகளும் படிக்கிறதுக்காக மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்